அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உயார் பெரியார் பிழை தொழுகுவார் மிக எளிமையாக புரியக்கூடிய திருக்குறள் எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் நெருப்பு சுட்டா கூட அது நாம பிழை சுடலாம் தீயினால் சுட்ட உள்ளாரும்னு படிச்சோம் இல்லையா பெரியார் பிழை தொழுகுவார் உயார் பெரியவர்களுக்கு தீங்கிழைத்தா வாழ்க்கையில் உய்வே பெற முடியாது மேன்மையை அடைய முடியாது அப்படிங்கிறதான் கருத்து நெருப்பானது சுட்டு விடுமானாலும் பிழைத்து பெரியோர்களுக்கு தீமை செய்பவர் பிழைக்கவே முடியாது நெருப்பு வெளிப்பட்டு நின்று உடலை சுடும் அதனால் சுடுவதற்கு முன்னும் பாதுகாத்து விடலாம் சுடுறதுக்கு முன்னாலேயே காப்பாற்றி அப்படியே சுட்டாலும் புண்ணை ஆற்றி விடலாம் பெரியவர்களுடைய கோபம் தாக்குவதையும் அறிய முடியாது அதை தடுத்துக் கொள்ளவும் முடியாது கோபம் நெருப்புக்கு ஓமையாக சொல்லப்பட்டது ஆயினும் நெருப்பு சுடினும் கொல்லாது பெரியோர்களுடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையவே அழித்துவிடும் என்ற ம் உமேயம் பிரித்து உணர்த்தப்பட்டது பெரியவர்களை நெருப்போடு இணைத்து வைத்து சொன்னது எவரையும் எளிதில் அளிக்கவல்ல அவருடைய தவ வலிமையை உணர்த்துவதற்காக தீயினால் ஒருவன் சுடப்பட்டாலும் ஒருவாறு அவன் உயிர் பிழைத்து விடலாம் தவறு செய்தவர் பெரியாரை பிழைத்தவர் எவகையிலும் உய்யமாட்டார் பெரியாரை உண்மையிலேயே பெரியாரை புரிஞ்சுக்கணும் தீயினும் அஞ்சு பெரியாரை பேணி ஒழுக வேண்டும் என்பது குறிப்பு நெருப்ப காட்டிலும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் சொன்னோம் இல்லையா அது பெரியார்களை அங்கே அதுவும் தீவினை இங்கேயும் தீவினை தானே பெரியவர்களையெல்லாம் நெருப்பு கிட்ட போற மாதிரி நினைச்சு அவங்கள்ட்ட அன்பை வெளிப்படுத்தி மரியாதையை வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்பது கருத்து அவர்கள் நாம அன்பா நடந்து கொண்டா நமக்கு தவ வலிமையில்தான் நமக்கு கொடுத்து அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்டையும் பார்க்கணும் அவர்களுக்கு நன்மை செய்தால் நமக்கு எவ்வளவு நன்மை வரும் என்பதையும் நாம் பார்க்கத்தான் வேணும் எனவே இந்த குரல் பெரியோர்களிடத்துல தவறை செய்வதனால வரக்கூடிய கெடுதலை சொல்லியது பரிதியாருங்கிறவர் சொல்லுகிறார் நெருப்பு பற்றின மரம் வேறுண்டாய் பதினைந்து நாளையில் கிளைக்கும் பெரியார் கோபித்தால் கிளையற வெந்து போய்விடும் தண்டபாணி தேசிகருங்கிற பெரியவர் சொல்லுகிறார் பெரியாரை பிழைத்தொழுகுவார் உயார் அப்படின்னு சொன்னது அவரால் செரப்பட்டன்று அவங்க கோபப்பட்டு இல்லை விட்டில் பூச்சி தன்னோட இயற்கையால் தீயில விழுந்து மாயற மாதிரி பெரிய கெடுதல் செய்பவர்கள் தன் இயற்கையாலேயே கெட்டு போய் விடுவார்கள் கோபப்பட்டு பண்ண வேண்டாம் கொன்றுவிடும்படிமானது ஆனா செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படிங்கிற குரலுக்கு உரை எழுதுகிற போது செயற்கு எளியவாவன வெகுதலும் வெகுடலும் முதலியன அப்படின்னு சொன்னார் எப்படி இருந்தாலும் சரி பெரியவர்களுக்கு உண்மையிலேயே பிறரை கடிந்து கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்காது ஆனால் தவறு செய்பவர்களை சாமதான பேத தண்டங்களால் தண்டிக்கிற உரிமை அவர்களுக்கு அந்த அர்த்தப்படி நாம புரிஞ்சுக்கணும் தீக்கு நிகரான பெரியோரை பிழைப்பவன் பிழைப்பவனா தவறு செய்பவன் அழிந்து போவது அவனுடைய இழி செயலாலதான் சொல்லுகிறது நல்ல குலத்தில் உதித்த நல்லோர்களிடம் மரக்கட்டையில் நெருப்பு மறைந்திருப்பது போல சக்தி மறைந்திருக்கும் அவருக்கு தீங்கு செய்பவருக்கு அந்த சக்தி துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுகிறது இன்னா நாற்பது சொல்லுகிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பாடல் இன்னா பெரியார்க்கு தீய செயல் பெருமையுடையாரை பீடழித்தல் இன்னா இதெல்லாம் மேற்கோள்கள் பதவுற படிக்கலாம் எரியால் நெருப்பால் சுடப்படினும் சுடப்பட்டாலும் உய்வுண்டாம் ஒருவன் உயிர் பிழைத்து விடலாம் பெரியார் ஆனால் அறிவிலும் ஒழுக்கத்திலும் தவத்திலும் சிறந்த பெரியாரை பிழைத்தொழுகுவார் இகழ்ந்து நடந்து அவரிடத்தில் பிழை செய்பவர் உய்யார் நல்ல அடைய அடையமாட்டார் நெருப்பால் சுடப்பட்டாலும் ஒருவன் பிழைத்து விடலாம் ஆனால் அறிவிலும் ஒழுக்கத்திலும் தவத்திலும் சிறந்த பெரியாரை இகழ்ந்து நடந்து அவரிடத்தில் பிழை செய்வர் நல்ல கதியை அடையமாட்டார் எரியால் சுடப்படினும் உய் உண்டாம் உயார் பெரியார் பிழைத்தொழுகுவார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயும்